வணக்கம் நட்டினியின் நித்தம் ஒருமுத்து என்று திரு மகாத்ரயா ராவ் அவர்கள் எழுதியுள்ள பிறருடன் சரிக்குச் சமமாக போட்டியிடாதீர்கள் என்ற கட்டுரை அனாதை குழந்தைகள் இல்லம் ஒன்றிற்கு நானும் எனது நண்பர் ஒருவரும் சமீபத்தில் சென்றிருந்தோம் அங்கிருந்து இயல்பாகவே நன்றாக பழகும் குணமுடைய ஊழியர் ஒருவரிடம் நாங்கள் பொருளாக ஏதாவது நன்கொடை அளிக்க விரும்புவதாக கூறினோம் நன்கொடைகளை பெறும் பொறுப்பில் உள்ள சமூக சேவகர் ஒருவரோடு இது குறித்து நாங்கள் பேச வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் நாங்கள் காத்து கொண்டிருந்த போது ஒரு பெண்மணி வந்தார் ஹிட்லரை தோற்கடிக்கும் அதிகாரத் துணியில் அப்பெண்மணி ஓ உங்களுக்கு நன்கொடை அளிக்க விருப்பமா எனக்கு ஐநூறு கிலோ அரிசி வேண்டும் அதுதான் இப்போது தேவை வேறு எதிலும் எனக்கு விருப்பம் இல்லை உங்களுக்கு அதை கொடுக்கும் அளவு பண வசதி இல்லை என்றால் 5 கிலோ அரிசி கொடுங்கள் ஆனால் எனக்கு அரிசி மட்டும்தான் வேண்டும் நான் போகிறேன் என்று கூறிவிட்டு சென்றுவிட்டார் விசாரிப்புகள் கிடையாது வரவேற்பு கிடையாது புன்னகை கிடையாது அப்பெண்மணி வந்தார் வேக சில வார்த்தைகளை உதிர்ந்தார் போய்விட்டார் இவர்தான் நன்கொடைகளை பெறும் பொறுப்பில் உள்ளவரார் கடவுள்தான் காப்பகத்தில் உள்ள குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்று நான் நினைத்துக் கொண்டேன் நானும் என் நண்பரும் கொஞ்ச நேரத்திற்கு பேசாமல் அப்படியே அமர்ந்திருந்தோம் மரியாதையற்ற அலட்சிகப்படுத்தப்பட்ட அந்த அனுபவத்தில் இருந்து நாங்கள் இன்னும் மீண்டியளவில்லை பின் நான் என் நண்பரிடம் இவ்வாறு கூறினேன் நாம் ஐநூறு கிலோ அரிசியை கொடுத்து விடுவோம் நாம் உதவ நினைத்தது குழந்தைகளுக்குத்தான் அப்பெண்மணிக்கு அல்ல நம் இதயங்களுக்கும் அக்குழந்தைகளின் வயிற்றுக்கும் இடையே ஒரு சுவராக அப்பெண்மணியை நடத்த இருக்க நாம் வேண்டாம் நீங்கள் ஒரு வியாதியிலிருந்து குணமாகி வரும்போது மருத்துவர் உங்களிடம் இந்த மருந்து உங்களிடம் நேர்மறையாக செயலாற்றியுள்ளது என்று கூறுவார் உங்கள் உடல்நிலை தேராவிட்டால் அவர் இந்த மருந்து உங்களிடம் எதிர்மறையாக செயலாற்றியுள்ளதால் உங்களுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்று கூறுவார் நம் வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதிர்மறையாக செயலாற்றாமல் நேர்மறையாக செயலாற்றுவதை தேர்ப்போம் வெளியில் இருக்கும் சக்திகளால் நமது நடத்தை தீர்மானிக்கப்படாமல் நம்முன் நாம் வளர்த்து கொண்டிருக்கும் மதிப்பீடுகளால் தீர்மானிக்கப்படுமாறு பார்த்துக் நாம் சுவீகரித்திருக்கும் நற்குணங்களை வெளியில் இருக்கும் யாரோ ஒருவர் ஏறி விதிக்காமல் இருக்குமாறு நாம் பார்த்துக்கொள்வோம் உலகம் எப்படி நடந்து கொள்கிறது என்பது குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை உங்கள் கண்முன் நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்பதுதான் பெருமைக்குரிய விஷயம் எவ்வளவு தூரம் சோதிக்கப்பட்டாலும் எங்கு சென்றாலும் எதை செய்தாலும் உங்கள் பண்பு நலன்களை ஒருபோதும் விட்டுக் கொடுக்காதீர்கள் அடுத்தவர்களின் குறைபாடுகள் நம்மை குறுக்கிவிட நாம் அனுமதிக்க கூடாது வேறு ஒருவர் தவறு செய்துள்ளார் என்பதை கொண்டு நாம் நம் தவறை நியாயப்படுத்த முடியாது தவறுக்கு தவறை விடையாக இருக்க முடியாது நமது மேன்மையை நாம் அடகு வைக்க எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாம் பிறருடன் சரிக்கு சமமாக போட்டியிடாமல் அவர்களை தாண்டி செல்வோம் நன்றி வணக்கம்